அடுத்து சொன்னார் மாது சொன்ன சூழால் இது என்ன வரலாறு திருநீலகண்டத்து குயமனார்க்கு அடியங்கிறார் நம்முடைய வரிசேலே திருத்தொண்டர் வரிசேலே திருநீலகண்ட நாயனாருடைய சரித்திரம் ரெண்டாவது சரித்திரம் திருத்தொண்டர் புரா என்ன தில்லைவாழ் அந்தனர்னு முதல்ல தில்லைவாழ் அந்தனர் பெருமக்களை பாடுறார் அந்தணருக்கு அடியார்க்கும் அடியன்னு பாடினார் அடுத்தது திருநீலகண்டத்து குயமனார்க்கு அடியனர் ஆனால் இங்கே இந்த பெரும் துறவி பட்டினத்தாரு சொல்லும்பொழுது மாது சொன்ன சூழால் என்ன காரணம்னார் அப்படி வாழ்ந்தார்கள் ஒரு வேட்கோவர் குலத்து வந்தவர்கள் அத்தமான கஷேத்திரம் சிதம்பரக் கஷேத்திரம் சிதம்பரக் கஷேரம் சிதம்பரம் நினைச்சா போரும்னார் ஸ்ரீமத் சிதம்பரம் தர்சனாத் ஸ்ரீமச்சி வர தீம்ணம் திர்கித்ஷி குபோசமாக ச நம் ஷேவா சிவக நம் நவாத்த நவ பாண்டம் மண்பாண்டங்கள் பண்ணக்கூடிய குயவனார் குலத்துல வந்தவர் இந்த திருநீல கண்டருக்க அப்பா அம்மா என்ன பேர் விச்சார்ன்னு தெரியல சில வரலாறுகள்ல பூர்வ நாமமே தெரியாது இவர்கள் செய்த ஒரு செயலின் காரணமாக அமைந்த நாமந்தான் வரலாற்றில் தலைமையான பேரோடு வருது திருநீல கண்ட நாயனார் இவர் சிதம்பர கஷேத்திரத்தில் தோன்றினவர் ஆடவல்லானுடைய அருள் நிறைந்த க்ஷேத்திரம் சிதம்பரம் நினைச்சா பொறும்னார் மனசினால நினைச்சா பொறும் முக்தி வந்துடுங்கிறார் சிதம்பரம் என தரிசனாது முக்தி தம்றுனா கண்குளில தரிசனம் பண்ணிவிட்டா சிவபதம் நிச்சயமாயிருந்தார் தத்திரித்து குலா நோர்த்தி கும்பகார குலோத்தமாக மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய குயவனார் கூட்டத்தில் குலத்தில் பிறந்தவர் திருநீலகண்ட நாயினார் மாதுரு பாகம் நோக்கி மல்பு சித்தம்பலத்தே அதில் அற்புதத்தனி கூத்து ஆடும் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின்மிக்க வாழ்த்தி வழிபட்டாலே க்ஷேமங்கள் பெறுகிறதுன்னு எழுதுற வேதியர் தில்லை என்ன திளைவாழ் அந்தனர் பகவானே ஆரம்பித்த விஷயந்தான் இது அதனால வேதியர் தில்லைன்னே வச்சார் இந்த ஸ்தலத்திலேயே இந்த கொய்யமனார் குலத்தில் தோன்றினவர் நல்லவைகள் தான் அவர் மனசில் புரிக்கும் தீயவையே தோணாது தர்ம சிந்தனையோடு ஒரு மண்பாண்டங்கள் பண்ணக்கூடிய குயவர் குளத்தில் வந்தாலும் நல்ல தூய உள்ளம் கொண்டவராக காலம் தவறாமல் நடேசமூர்த்தியை போய் தரிசனம் பண்ணுவர் சிதம்பரக் கேத்திரத்திலே காலம் தவறாமல் போய் தரிசனம் பண்ணுவர் அவருக்கு நல்ல குணவதியான மனைவி அமைஞ்சா அறுபத்தி மூவருக்கும் ஆமிடி அமைஞ்ச தான் அவர் அவர்களுடைய வரலாறே பெருமை பெற்றதாக இருக்குது இருக்கு அந்த பெண் குலால காமினின் கொய்யவர் குலத்து அந்த பெண்மணி நல்ல குணவதியாக இருந்தால் சதி குலால காமினி தீவ தருமாரிணி சதீ ருமச்சாரிணி பதிச்சேவ சாணி நதி பஜே பராமி பதிச்சேவ சாணி நதி பராமரி சத்த அதீவ தர்மச்சாரிணி பதீச்ச தேவசாகணி பர்த்தாதான் கண்கண்ட தெய்வம்னு இருக்கிற பெண்மணிவ குலத்தொழில் மண்பாண்டங்கள்லாம் பண்ணுறது இந்த சட்டி பானை இதெல்லாம் இதில் முதல் படைப்பு என்ன தெரியுமா அன்று அன்று தொழில் தொடங்கும் முன்பு இவர் ஆரம்ப தொழில் என்னென்னா திருவோடுகள் உண்டாக்குறது முதல் முதல்ல சிவன் அடியார்களுக்கு தருவதற்கு தர்மம் பண்ணுறதுக்காக சிவ அந்த திரு ஓடுதான் முதல்ல ஓடுகள் செய்து சிவனடியார்களுக்கெல்லாம் தானமாக கொடுக்கறது கோவிலுக்கு செல்லும்பொழுது நித்தியம் நவபாண்டஜாதம் திருத்தராஜம் உதயதம் சந்தோஷத்தோடு எதா ஆலயங்களுக்கு ஆண்டவனுக்கு ஏதாவது ஒன்று அர்ப்பணம் பண்ணணும் யார் யார் என்னென்ன விறத்தியாக வச்சுருக்காளோ தொழிலாக வச்சுருக்காலோ அந்த தொழிலுக்குரிய ஒரு வஸ்து எதுவோ ஈஷா ஈஷனுக்கு அர்ப்பணம் பண்ணணும் ஒரு பெரிய மளிகை கடை வச்சுருக்காருன்னா சுவாமிக்கு வெள்ளம் சர்க்கரை தானியம் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா யார் என்ன தொழில் செய்தாலும் ஈஸ்வரார்ப்பணம்னு ஒரு இது வைக்கணும் இவர் திருவோடு செய்கிறதுனால சீவனடியார்களுக்கு திருவோடும் அடியார்களுக்கு திருவோடும் ஆண்டவனுக்கு மண்கலங்களும் மண்பாத்திரங்களும் ஸ்வர்ண பாத்திரம்னு பெரும் மண் பாத்திரத்துக்கு ஒரு காலத்தில் மண்பாத்திரத்தில் சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டா வியாதியே கிடையாது இவ்வளவு வைத்திய பெருமக்களும் அன்னைக்கு பெருகலை இப்போ தானே மருத்துவம் ஜாஸ்தியாக பிணியும் ஜாஸ்தியாக இந்த ரீதியிலே இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு அப்போல்லாம் பிணியே கிடையாது ஸ்வர்ண பாத்திரத்தில் அது கிடாது ஊசாது நாராது அவியாது அழுகாது மண் பாத்திரத்துக்குடைய ஒரு குணம் அது ஸ்வர்ண பாத்திரம்னு பேர் அந்த மண்பாத்திரங்கள் கோவிலுக்கு அந்த காலத்தில் கோவில்கள்லேயும் மண்பாத்திரங்களில் தான் அவள் ஆண்டிருக்கான் ஏ விஷ்ணு ஆலயங்களில் போனால் புளியோதுறை நன்னா இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணமே அவள் பெரிய வானா மண்ணில் தான் வச்சுருக்கான் அது வீணாவே போகாது அடிப்பிடிக்காது இடிப்பிடிக்காது ஒரு பக்குவம் இருக்கும் அதில் அதில் ஒரு ருச்சி இருக்கும் இந்த தொழில் என்னென்னா குற்றமற்ற தொழிலுங்கிறார் இந்த மண்பாத்திரங்கள் பண்ணுறதற்கே குற்றமில்லாத தொழில் என்னன்னா கலப்படம் பண்ண முடியாது பாக்கியில் எல்லாம் இந்த மண்ணை கலப்படம் பண்ணலாம் மண்ணில் எதையும் கலப்படம் பண்ண முடியாது முடியுமா மண்ணை எடை கூடுறதுக்காக மண்ணை எல்லாத்துலையும் பொடிமணால் கலக்கலாம் மண்ணில் எதை கலக்கிறது ஜலத்தை தவிர வேறு ஒன்றும் கலக்க முடியாது அது அதாவது உருப்படுவதற்கு ஒரு பாத்திரம் செய்கிறதுக்கு ஆகையினாலே இந்த உத்தமமான மண்பாண்டங்கள் செய்து நடராஜா கோவிலுக்கு பொறுச்செல்லாம் இவர் ஒரு புத்தம் புதிய மக்களும் கொண்டு கொடுப்பறாங்க இந்த இவர் ஈஸ்வனுடைய பேராயிரம் உடைய பெம்மான் என்று பேரு சுவாமிக்கு ஆயிரம் ஆயிரம் பெயர்கள் அவருக்கு திருநாமங்கள் அந்த ஆயிரம் ஆயிரம் திருநாமங்களிலே நீலகண்டம் என்ற பெயர் இவருக்கு ரொம்ப இவருக்கு உயிரை பற்றி உணர்வை பற்றி ஆத்மாவை பற்றி அது அப்படியே பிடிச்சு கொடுத்தது கெட்டியாக அந்த திருநீலகண்டம் என்ற திருப்பெயர் இதில் இவருக்கு பேரார்வம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் வெறுனு இதையே சொல்லின்றார் திருநீலகண்டம்னே சொல்லிட்டுப்பர் பரமேஸ்வரனுடையதான ஒப்பற்ற வல்லமை நிறைந்த காரியங்கள் முப்புறம் சுமஹாரம் பண்ணினார் எரித்தார் திருப்புற சுமஹாரம் பண்ணினார் காலனை காலால் உதைத்தார் காமனை கண்ணால் எரித்தார் இதெல்லாம் கதையாச்சென்னா தெரியலே தவிர அவரை பார்த்தா ஒன்றும் அடையாளமாக தெரியல என்றும் அடையாளமாகி நிற்பது நீலகண்டம் ஒன்றுதான் விஷம் அருந்தினார் சதுர்தச புவனம் உலகத்தையும் கட அந்த பார்க்கடலில் எழுந்ததான காலக்கூட்ட விஷத்தை அவர் உண்டார் அது கண்டத்தில் அன்னையினுடைய அருளால் நின்றது நீலகண்டம் ஆயிற்று ஈசனை துதிக்கும்பொழுது நீலகண்டாய நீலகிரீவாய் ஸ்தோத்திரம் என்ன ஆரம்பித்தா இது அடையாளம் ஆயிச்சு பரமேஸ்வரர் உலகத்தின் பொருட்டு ஜீவர்களை ரட்சிக்கும் பொருட்டு இவன் உண்ட அந்த ஆலக விடம் கண்டத்தில் நிற்கின்றதே நீலகண்டம் எவ்வளவு பெரிய தியாகமான காரியம் உலகை எவ்வளவு கருணையோடு காப்பாற்றியிருக்கான் இவனுடைய எல்லையற்ற ஒரு பெருங்கருணையை காட்டுவது போல இவருடைய கண்டத்தினுடைய நிறம் அதனால எழில் கொள் நீல கண்டர் என இளங்கிடும் திரு தொண்டர் என்றும் எழில் கொள் நீல கண்டர் எனங்கிடும் என்றும் அழகாய் மனையறம் ஊர்விந்து பாண்டா பொய் நீக்கி おいバリガライ नीकी लल पग मेघुンダकी शैबतिन में नोकी शैबतिन नैनोकी आदि संत दम्नुते की करवे आगे गाय मनी अरमपुरिंद बांद எழில்கொள் நீலகண்டம் அழகு மிகுந்த கண்டம் பகவானுடைய நீலகண்டம் அதையே சொல்லி சொல்லி எழில்கொள் நீலகண்டர் என இந்த திருத்தொண்டர் நீலகண்டம் நீலகண்டம்னு சொல்லி இவரையே எல்லாரும் நீலகண்டம்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டா அந்த நாமாய் இவர் பற்றினார் அந்த பேரை இவர் பிடிச்சிருந்தார் அந்த பேர் இவரை பிடிச்சு கொடுத்தோம் எல்லாரும் நீலகண்டா நீலகண்டா நீலகண்டான்னு என்ன நீலகண்டரே சௌக்கியமானு கேட்டால் திருநீலகண்டம் அருளாலே நன்னாக என்ன நீலகண்டரே சாப்பிட்டாச்சான்னு கேட்டா திருநீலகண்டம் அவன் அருளால் எதை சொன்னாலும் இந்த திருநீலகண்டம்னு என்ற ஒரு பெயரை சொல்லி சொல்லிதான் பேசத் தொடங்கு வரான் இப்படி கூட ஒருத்தர் இருக்க முடியுமான்னு கேட்கிறேன இன்னைக்கும் பார்க்கலாமே சௌக்கியமாக இருக்கிறா ஐயோ அதை எதை சொன்னாலும் இது அப்பசப்தமா ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லியே பழகியிருப்பார் எப்படி இருந்தது கதை ஐயோ எல்லாத்துக்கும் அதுதான் கதையிலயும் ஐயோ தான் அதுலேயே அது மாதிரி இவருக்கு சுப சொல் நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம்னா எதை பேசினாலும் கூட வருமா நடேச வழிபாடுகள் பகவான் ஆலய கோவிலுக்கு வந்தால் சுவாமியை எப்படி பார்க்கணும் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் நியத்திகள் இருக்குது ஆலயங்களுக்கு வந்தால் அவங்கதையை தான் பேசணும் இவங்கதையை சிவங்கதையை எந்த ஆலயம் வருகின்றோமோ அந்த ஆலயத்துக்கு அதிகாரியான பரம்பொருளுடைய பெருமையை தான் கந்தனுடைய கோயில் என்றால் கந்தன் மகிமா பேசணும் சக்தி கோயில் சக்தி பெருமை பேசணும் சிவாலயம்னா சிவத்தினுடைய மகிமையை பேசணும் சிவகதா ருச்சிங்கிறார் இங்கே என்ன நித்தியம் சிவகங்காயாம் ஸ்நாத் ஸ்நானத்தகா சிவகதா ருச்சிங்கிறார் ஸ்நானம் பண்ணுவார் சிவகதையில் ருச்சியாக இருப்பார் ஆலயங்கள்லாம் பகவத் விஷயங்கள்லாம் மூளைக்கு மூலை நடைபெறும் போடலாம் அப்படியே பக்தர்கள்லாம் தன்னை மறந்து கட்டுருப்பாளாம் அப்படி இவர் தரிசனம் பண்ணும்பொழுது தன்னை மறந்து வீட்டை மறந்து எல்லாத்திலையும் இருக்கிற நாட்டங்களை எல்லாம் விட்டு அவன் மீதே நம்முடைய மனசை நாட்டி வைக்க ஒளிபளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு கடந்ததோ உணர்வே தெளிவாள திரள்மணி குன்றே சித்தூள் திதிக்கும் தேனே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் மாடருங்காக வெளிவளர் தெய்வ கூத்து உகந்தாயை தொண்டனே விளம்புமா விளம்பே சித்தத்துள் தித்திக்கும் தேனாய் இன் அமுதமுமாய் அப்படிங்கிற அப்படி நின்று சுவாமியை வழிபடுகின்ற இதுல என்ன ஒரு ஏதோ ஒரு தினம் ஆலய வழிபாடு முடிஞ்சு பூஜை சுவாமி தரிசனங்கள்லாம் பண்ணி கோவில்லேருந்து திரும்பி வரைச்ச திடீர்னு மேகம் கருத்தது பெருங்காற்று வீசியது There is no doubt when the doorʻi plate valeur. There is no doubt in恵 Oh, we ē customers We've sent you only immediately The 주세요 and take you I breathe, I will throw you காலகால கால கால்கிவா காலகால காம நூழலை கருக்கு நின்ற கண்ண நே சிவா நீலகண்டா நீலகண்டா நீலகண்டா காத்து அடிக்கிறது பெருமழை பெயருது வீதியெல்லாம் நதி மாறி கரபுரம் ஓடின்றிருக்கு அந்த மழை நீரினுடைய வேகை இவரை தள்ளிண்டு வருது பரத்தையர்கள் வீதி ஒரு காலத்தில் இன்னன்னவர் நிறைந்து விளங்கும் வீதின்னு இருந்தது அப்படி தேவதாசியர்கள் அதாவது ஆலயங்களிலே அவர்களுடைய தொண்டு நிறைய இருந்தது பூர்வ காலங்களிலே அவா வந்து தேவாலயங்களிலே தன்னுடையதான அங்க பாவங்களினாலே பகவானுக்கு ஆராதனம் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் கற்ற கலையெல்லாம் கலாநாதனுக்கே அர்ப்பணிக்கும் சீலர்கள் இந்த பெண்மணிகள் அவர்கள் விளங்கும் முடியாத வீதி மழை வேகத்தில் வந்துவிட்டார் இதுக்கு மேலே ஒரு அடியும் நடக்க முடியல இந்த வீட்டு வாஷலில் கொண்டு தேக்கி வர நிறுத்தி வச்சு கொடுத்து கூடுவா மூல ஜலம் தட தட தடன்னு குற்றால் அருவி மாதிரி கொட்டின்னு இருக்கு உச்சந்தலையில் சொட்ட சொட்டை நட போய் நிற்கிறார் அணிந்த திருநீரெல்லாம் ஆற்றோடு போயிடுத்து மழை ஜலத்தோடு பயிர்த்து எல்லாம் சென்று விட்டது ஒன்று மாத்திரம் மழையிலே தப்பிச்சது எதுன்னார் நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம் என்ற சொல்லு ஏன்னால் பழகி போன நாக்கு இதை விடலை நீலகண்டம் நீலகண்டம் சொல்லிகிட்டே இந்த நாமாவை கூறும்பொழுதும் மெல்லியதாக இந்த மழையினுடைய வேகத்தில் இந்த உள்ள இருந்த பெண்மணி காதல விழுந்தது விழுந்தவுடனே கதவை திறந்தால் கொற்ற ஜலத்துல மழை ஜலத்துல நின்று இருக்கார் வாரும் வாரும் என்று உள்ளே அழைத்தாள் மாரியில் அனைந்துட்டே துடைத்தாள் நாங்கோன்னு உள்ள கூப்பிட்டா நிறா தலைச்சு விட்டா அவளுக்கு பொது மாதர்கள் ஈரவஸ்திரம் உடம்புக்கு ஆகாது மாற்று உடை கொடுத்தவருக்கு திருநீல கண்டு அவள் ஒன்றும் அறியாமல் பரவஷம் கொண்டு ஒண்ணும் புரியலையாம் பரவஷம் சுட சுடா பாலை கொண்டு கொடுக்குறா கல்கண்டு போட்டு காய்ச்சி பால் கொண்டு கமகமன்னு கொண்டு கொடுத்தா அந்த மழைக்கும் அந்த குளிருக்கும் மழையில நனைஞ்சதுக்கும் சுகமாக பதமாக இருக்கு ஜம்முன்னு சாப்பிட்டார் அடுத்த கணத்திலே ஆடுவதோடு பாடுவதும் உடையவள் இந்த பாட்டிலும் வீணாகாணும் கையில வீணையும் எடுத்து வச்சு தந்தியை மீட்டி பாட ஆரம்பிச்சா கொட்டுற மழையில இவர் பாவம் எங்க போகிறார் போர் அடிக்காத இருக்கணுமோ சில பேர் சொல்லுவா ஒரு பாட்டு பாடுறேன் கேளுங்கோன்னு அதுவே போரா சில பேருக்கு இனிய குரலில் பாடத் தொடங்கினாலாம் பாட ஆரம்பிச்சுட்டார் வலசத்தம் தையா வரையோஷித்த வளசத்தம் தையா வரையோஷித்த தளமதீமணி தளமதீமணி தாசம்யுத்த சுமதி நேர சாம்பாசோ சுமதி நேர சாம்பாசி ஆன சித்தோ பாடாரம் ஷா அந்த இனியநாத ஒலியில் தன்னை மறந்தார் மழை ராத்திரி பூர மழை பெஞ்சது ராத்திரி பூரை இவரை வாத்தல தங்கி விட்டார் பருவம் இளமை பலதும் நிகழ்ந்திருக்கும் செக்குடா பட்டும் படாதையும் போகிறார் சில பேருக்கு பட்டவர்தனமாக இதெல்லாம் சொன்னா தான் கதையே நன்னாக்க இருக்கிற மாதிரி தெரியும் இன்னைக்கு நகைச்சுவை சொல்லிவிட்டு நாடே வீணாகும்படியானது எத்தனை எத்தனை ந நிகழறது என்னென்ன மாதிரிலாம் காட்சிகள் அந்த பேச்சுகள் கேட்குறோம் என்ன பக்குவமாக போகிறார் பார்க்கணும் ஏனென்றால் திருத்தொண்டர்களுடைய மாபெரும் பக்தி என்ற அமுதத்தின் பெருக்குக்கு இடையூறு இல்லாத ஜாகிரதையாக போகணும் பகவத விஷயங்கள் சரித்திரம் கூறுவதுன்னு சொன்னால் ரொம்ப உணர்வோடு ஜாகிரதையாக இருக்கணும் அவர் சொன்னார் இரவு முழுவையும் அங்கே தங்கினார் அவள் சந்தன கலபங்கள்னாலே சுகந்த சந்தனங்கள்லாம் கொண்டு போச்சுரா அரகஜா பொட்டு வைக்கிறா அணைக்கின்றாள் இனிய மொழி பேசியது நின்றாள் ஏன் நார் இளமைதான் காரணம்னா அந்த காலத்தில் சின்ன வயசுக்கு தான் இந்த தப்பு பண்ண தோணும்னு நினைவு அப்போல்லாம் இப்போல்லாம் எண்பது வயசு வால் போஸ்ட்டை பார்த்துட்டு லாரி மேலே ஏறுறது பேசாமல் சீக்கிரம் முக்தி பதம் சிவரோ சிவரொட்டியை பார்த்து மயங்கிற காலமாக இருக்குது வயசு இல்லையே காலம் இல்லை ஷேக்குழார் காலம் இளமை மீது மீது ஊறினபடியினால் அந்த இளமையின் காரணமாக இந்த துறையில் கொஞ்சம் நழுவிட்டார் இந்த ஒரு இரவு அங்கே தங்கினார் மறுநாள் இவர் வீட்டுக்கு மழை விட்டது வீட்டுக்கு வந்தார் மானம் பிரகாஷமாக இருக்கு ஆனால் மனைவி மனம் இருண்டு விட்டது அவன் மனசு கருத்து போயிடுச்சு கமகமனம் ஒரு வாசனை நெத்தியிலே அப்படி கலவை சந்தனை பொட்டு என்ன அநியாயம் தினமும் இவர் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறேன் ஏனால் புற உலகம் அவள் வீட்டு விட்டு வெளியில வந்து வெளி உலகம் தெரியாத அவ்வளவு உத்தமி அவ்வளவு நல்லவள் அவ்வளவு இனிமையானவள் அவள் தன்னுடைய பர்த்தாவனுடைய நிலையை பார்த்தா என்ன வாசனம் வாசம் புனுகு பூசியே இதம் பேசுகின்ற இல்லத்துக்கு போயிட்டு வந்திருக்கார் இவர் இதமாக புதமாக பேசுகிற வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கார் போல் மனசு அவள் வருந்தினாள் அந்த வருத்தத்தை உடனே காட்டவும் இல்லை காலை பொழுது போச்சும் மதியம் வந்தது சாப்பாடு பரமாறினால் எல்லா அவருக்கு வேண்டியது எல்லாம் செ செஞ்சால் வந்தது இரவும் வந்தது இளம் தம்பதிகள் ஈரொரு வார்த்தை கூறி நாயனார் மனைவியினுடைய அருகே சென்றார் கிட்டக்க போனார் காலையிலிருந்து நீ ஒரு மாதிரி அறிக்கையம்மா என்னன்னு அவளை மனசை ஏதோ கலக்கும் இருக்குன்னு தெரிஞ்சு நிட்டுட்டார் மெல்ல மனைவியினுடைய சமீபத்தில் போய் மெல்ல அவளை தீண்டி அவளை தொட்டு சமாதானம் மனசில் என்ன வருத்தம் இருக்குன்னு தெரிஞ்சு போன்னு போனார் கையை நீட்டி அவள் அவளை தீண்ட கையை நீட்டும் பொழுது தீண்டி எம்மை திருநீலகண்டம்னு அந்த அம்மா ஒரே வார்த்தை தான் தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்னை தொட்டேல் எம்மை தொட்டே திருநீலகண்டம்னா என்னைன்னு சொல்லலை அதுதாங்க எழுத்துக்கல்லியே எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்கோ என்னை தீண்டி வீராயின்னு எம்மை தீண்டி திருநீலகண்டம் இதுக்கு என்ன பொருள்னா திருநீலகண்டம் எத்தகையது ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலோல நோக்கி எம்மை என்ற அதனால் மற்றை மாதரார் தமையும் எந்தன் மனத்தின் தீண்டே அடுத்த கடத்தில் சொன்னார் மற்ற மாதரா தமையும் எந்த மனத்தினும் தீண்டேன் ஏன்னா எம்மை என்ற அதனால் எம்மைன்னு பன்மையில் சொன்னபடியனாலே மாதரார் மாதர் குழுக்கள் பெண்கள் இனத்தையே மனசுனாலே தொடர் இல்லை இதுதான் இந்த வரலாற்றுக்கு சிறப்புடையது இந்த மயக்கம் இருந்தால் இறைவன் திருப்பெயர் உரைப்பதில் பயன் இல்லை இறைவனுடைய திருப்பெயரில் மனத்தை பொருத்தி விட்டால் இந்த அல்பசுகம் கேவலமா போயிடும் எந்த சுகம் தேவை என்பது அவள் கேட்பது போல சொல்லிவிட்டார் இல்லையா எம்மை தீண்டுவீராயின் இது அல்புகம் திருநீலகண்டம் என்பது உயர்ந்த நாமா அந்த புனித நாமாவை இன்ப நானா நாமாவை பெரும் வீடளிக்கும் நாமாவை நீங்கள் சிந்திப்பது ஆனால் இந்த மனத்திலே இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது மனைவியே நல்லதொரு ஆசானாக இருக்கின்றால்னு சொல்லலாம் குருவா ஆயிட்டா போல் இருக்கும் எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் இப்படி சொன்ன உடனே அவர் சொன்னார் எப்பொழுது நீ எம்மை என்று சொல்லிவிட்டியோ இல்லையோ மற்ற மாதிரி எந்த எந்த பெண்களையும் மனத்தினும் தீண்டுவது அதான் மனத்து சில பேர் சொல்ல மனசில் கூட எனக்கு அந்த டச்சிங் கிடையாது அதான் தொட மனசால் கூட நினை வெளிப்படுத்துறதுக்கு எத்தனை பாஷைகள் இருக்குது மனத்தினும் தீண்டேன் தொடமாட்டேன்னார் இது ஆச்சரியம் இல்லையா இதில் ரெண்டு பேரும் பேசுவது இல்லையான்னார் பேசுறதுனால என்ன விபத்து இல்லை உணர்வுகள் விகாரமானால்தான் தோஷமே தவிர சாப்பிட வாங்கோன்னு கூப்பிடுவோம் அவருக்கு வேண்டுது எது பிடிக்கும்னு நான் பக்குவமாக பண்ணி போடுறா அதிலெலாம் எந்த விதமான தகராறும் கிடையாது இப்போ சொன்னார் கற்பூர்மணி வியாரும் கணவனார்கானல்லாம் பொற்புறமையுறாமல் பொருந்துவ போர்த்தி செய்யுறம் பொழியா தங்கள் இருவரும் இருவரும் வேறு அற்புறு புணர்ச்சி இன் உன்னை அயலறியாது வாழ்ந்தார் இது ரொம்ப கடினமான வாழ்க்கை நம்மாத்தில் ஏதாவது விசேஷமாக நடந்தால் ரெண்டு பேருக்கு தெரிவிக்கலன்னா நமக்கே கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி என்ன மோடி தப்பிச்சுது அப்படின்னு இந்த கதையை போய் ரெண்டு பேர்ட்டே சொல்லணும் ஒரு நமக்கு ஒரு மனசாந்தி வேணுமோ இல்லையோ பட படப்படன்னு மாமா பேசி விட்டார் கோபம் வந்துவிடுத்து என்னமோ டக்குன்னு கையில் வீச்சிக்கட்டையையும் எடுத்துட்டார் அவ்வளவுதான் எடுத்தார் தான் எடுத்தார் மாமி சாயந்தரமாக சொல்லுவோம் கோயிலுக்கு என்ன மாமியும் சௌக்கியமாக சௌக்கியண்டி என்னமோ குடும்பம் ரொம்ப கஷ்டண்டி பொண்ணாவே பிறக்கப்படாது இவளா நான் அவ கேட்கணும் என்ன மனசு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இப்படி ஒரு கோபம் இன்றைக்கி எங்கள் காற்றுல அவருக்கு வந்திருக்கு அப்படியா என்ன ஆச்சு ஒன்றும் இல்லடி இவ் வந்துவிட்டே என்ன காஃபின்னு தோ வரேன் என்ன விசிறி எடுத்துட்டார் அவ்வளோதானே மாமி எங்கள் காத்தில் அதை விட நடக்கிறது என்ன பண்ணுறது யாராவது இந்த மாமியினுடைய கஷ்டத்தை போய் சொல்லிண்டா பாவம்னு பரிதாபப்படுறாளோ அதை எங்கே இருக்க உங்கள் காத்துக்கார உங்கள் ஆத்து புருஷாக எத்தனையோ தேவையில்லை எங்கள் ஆற்றுல வந்து பாரு அப்படின்னு சொல்லி இது நேர் விரோதமாக இருக்கு பொப்பு பொருந்துவ போற்றின்னர் எது எது அவருக்கு பிடித்ததோ எதை செய்தால் சந்தோஷப்படுவரோ எல்லாம் செய்யறான் அற்புறு புணர்ச்சி இன்மை தம்பதிகளுங்கிறதுக்கு எந்த அனுபவம் உண்டோ அது நீங்கி அதை விலக்கி அதை ஒதுக்கி வாடறான் அந்த வாழ்க்கையிலையும் என்னென்னார் இன்னும் விசேஷம் அயல் அறியாது வாழ்ந் அடுத்தாத்துக்கார ஆளுக்கு தெரியாது இன்ன இன்னண்டை இருக்கிற வாழ்க்கை தெரியாது எழுத்தாத்துக்கார ஆளுக்கு தெரியாது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை ஒன்று அப்படியே மனசுக்குள்ளே போட்டு அழிச்சுன்னு இருக்கிறதுன்னா எனக்கும் தாங்கள் அடி ஒடிச்சுடுத்து உன்னை பார்த்த உடனே அப்படின்னுனா வரணும் விஷயம் வரலையே அவளுக்கு அப்படி வாழ்ந்ததுதான் அதனிலும் சிறப்புன்னார் சிதம்பரக் கஷேத்திரத்தில் சிவகாம சுந்தரி உச்சகால பூஜை எல்லாம் ஆச்சு அரு பெரும் அந்த இறைவன் நடராஜ பெருமானுடைய மூர்த்தமும் அந்த சிவகாம சுந்தரனுடைய இதுவும் அந்த பொன்னம்பலமும் அவனுடைய எடுத்த பதமும் பதித்த இல்லையா அவன் நிற்கிற காட்சியே கிம்ச்சித் குஞ்சித வாம் பாத கமலே பிரேங்கண் மணி நூப்புரேன்னு அந்த காலில் அந்த செலம்பும் அப்படி ஒரு பதத்தை இப்படி எடுத்து குஞ்சித சரணம் சத்தையே கொஞ்சம் அப்படி இந்த காலை அப்படி தூக்கி வச்சுருக்கான் நான் குஞ்சித பாத கமலே பிரேங்கண் மணி நூபுரே வாமபாத சஞ்சத் கின்கிணி கணகனாரம்பியம்பாவுகம் கலகல கலன்னு வச்சுக்கிறான் ஆ மந்தஸ்மித சந்திரிகாத் எப்படி அப்படி புன்னகையோடு அவர் சொன்னார் நடராஜாவை நீங்கள் ஊன்றி பார்த்துருக்கேளான்னார் ஊன்றி பார்க்கணுமா மனசு அதில் ஊன்றி பார்த்தா என்ன தெரியும்னார் நீ எப்போ வந்தேன்னு அவன் உனக்கு தெரியுங்கிறார் என்று வந்தாயின்னு கேட்குறான் நம்முடைய கையை வச்சிருந்தேன் நடராஜ பெருமான் உந்தமக்கு ஊனம் இல்லை ஊன்றி மனசு அதில் பதிச்சு பாருங்கோளே என்ன கேட்புறம் எப்பப்பா வந்தே என்று வந்தாய் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் குனித்த பருவமும் கொவை செவ்வாயில் குமிஞ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பதம் இதை பார்த்துட்டேன்னா மனுஷனாக பிறக்கணும் மனுஷனாக பிறக்கணும்னு மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை ஏன்னா எங்கேயும் கிடைக்காது இந்த காட்சி அப்படின்னு ஆனந்தமான ஒரு தரிசனம் அல்லவா அர்த்தம் உச்சி பூஜையெல்லாம் முடிஞ்சுது திருச்சிதா எல்லாம் கதவை சாத்தி அன்றைக்கு யாருக்கு கட்டளையோ அவள் வீட்டுக்கு போகமாட்டாள் ஷாபிக் கொத்தோடு கோவிலில் இருந்து இரவு பூரா அவ காவல் காக்கணும் இன்றைக்கும் நடந்திருக்கு இந்த சிதம் மூவாயிரத்தவருக்கும் இதான் பணி மூவாயிரம்னா நடராஜா உள்பட இந்த கணக்கில் வந்தவர் மூவாயிரம் நீங்கள் அவர் ஒருவர் இல்லை மூவாயிரத்தில் ஒருவர் அவரும் ஒருவர் ஆகையினாலே சிவகாமி கேட்டால் இதில் என்ன சந்தோஷம் உங்களுக்குன்னு கேட்டால் என்ன சொல்கிறேன்னு ஆம்பியா பக்கத்துலேயே வச்சுருக்காரா என்ன சந்தோஷம் என்ன கேட்குறேன்னார் இப்படி இந்த தம்பத்திகள் உத்தமர்கள் நம்ம இடையராது போற்றுகின்றவர்கள் அவளை பிரித்து இப்படி இப்படி தனித்தனியாக வச்சிருக்கேல இதில் என்ன உங்களுக்கு சந்தோஷம்னா இல்லை நான் என்னடி பண்ணினேன் அவளை போய் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படிலாம் பேசிக்கப்படாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு நானாக சொன்னேன் அப்படின்னார் நீர் சொன்னால் என்ன உங்கள் பேர் சொன்னால் என்ன பேரின் வழியாக பிரிந்தார்கள் நீரே போகலை அந்த பேர் வழி இந்த பேர் வழின்னா என்ன அர்த்தம் பேரின் வழியால் அவரை உணர்கின்றோம் பேரை சொல்லலைன்னா புரியலை ஆரே உரிய நெட்டையா இருப்பார குட்டையா இருப்பார சொன்னா பிரியர் தான் அதான் சார் ராமச்சந்திரன்னு பேரு ராமசுவாமின்னு பேரு இல்ல சிவ அவரை சொல்றேனாங்க டபார்னு பேரின் வழியாகத்தானே புரிந்து கொள்ள முடிகிறது உன்னுடைய பேர் போய் இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு சிவசிவான் என்னை இருக்க விட மாட்டே போல் நான் பாட்டுக்கு நீ இருக்க விட மாட்டேங்கிறிய என்ன அப்போ சரி நான் இங்கே நின்றுட்டு இருந்தால் நீ ஏதாவது சொல்லுவேன் நான் புறப்படுறேன் கோ கோபம் வந்து அப்ப வெளியில புறப்பட்ட சரியா சரியாயிடுமா நடராஜ பெருமான் புறப்படுகின்றர் போலவே வந்தார் தேவ தேவர் எப்படி வர வேஷத்தை பொண்ணு பரவும் அன்பர் பயம் தீயா தீரம் தீயம் கொண்டு தூய மலர் புவியில் தோய திருத்தொண்டர் போலவே வந்தார் பரவும் அன்பர் பயம் தீய கையில பலிபாத்திரம் ஒரு திருவோடு நேர திருநீலகண்டன் ஆகினார் அதுக்கு வந்துட்டார் சிதம்பரக் கேத்திரத்தில் தெய்வங்கள் தொண்டர்கள் பொருட்டு கைலையில் இருந்து பரமேஸ்வரன் கீழே இறங்கி வேதம் காணாத திருவடி மறை மணக்கும் திருவடிங்கிறார் வேதம் மணக்கும் திருவடியை மண்ணில் தோய வைத்து நடந்து வருகின்றாராம் அன்பர் பயந்தீர்க்கறத்துக்கு கையில் ஒரு திருவாட்டியை தூக்கிண்டு நேர திருநீலகண்டர் வீட்டுக்கு வந்துட்டார் ஐயா திருநீலகண்டர் இருக்காரா அமைதியாக கூப்பிடார் ஓடி வந்தார் வெளியிலே சிவனடியாரை பார்த்தா தான் அவருக்கு தலைகால் தெரியாது வாருங்கோ வாருங்கோ சுவாமி அமருங்கள் உபச்சாரம் பண்ணினார் நீர் தான் திருநீலகண்டரா எல்லாரும்படிதான் என்ன கூப்பிட்டுருக்கா திருநீலகண்டம் ஓஹோ திருநீலகண்டம் தான் நீர் சொல்லுவதா அதனால்தான் திருநீலகண்டமாகவே நீர் ஆகிவிட்டீரோ ஆ ரொம்ப நாள் பேசி இருந்துக்கூடாது டைம் ஆறுது இன்னும் பற்பலை தொண்டர்கள் என்னை வேண்டி நிற்பார்கள் நான் வந்த காரியம் உன்னை நம்பி வந்திருக்கேன் என்ன பண்ணணுன்னு சொல்லுங்க உட்காந்துன்னு பேசும் கோலே இல்லைப்பா நிற்க நேரம் இல்லை எனக்கு அமர நேரம் இல்லை நின்னபடியே ரெண்டு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டு போகணுன்னு வந்திருக்கேன் என்ன பொறுப்புன்னார் இந்த காவி வஸ்திரத்தில் கந்தையெல்லாம் மடைச்சின்னு அப்படியே மடை மடிச்சு வச்சுருக்கார் உள்ள அதை மெதுவாக எடுத்தார் வழியில் என்னடாண்ணா ஒரு பிட்சா பாத்திரம் ஒரு திருவோடு இந்தா வாங்கிக்கோ இதை நான் தான் எல்லாேருக்கும் திருவோடு கொடுத்துட்டுருக்கேன் நீர் நமக்கு திருவோடு இது வேறு திருவோடு ஐயா கையில் வாங்கிக்கிங்கோ இதனுடைய சிறப்பு உமக்கு கொஞ்சம் சொல்லி நான் தான் கவனமாக இருப்பேன் என் குடும்பத்தில் என்ன ஆம்பியாள நம்பலை என் பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்கான் அவனியை நம்பலை ஒருத்தம் பொறுப்பே இல்லாத வாசலை விட்டு உள்ளே வரமாட்டேங்கிறான் ஒருத்தன் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு மலை மலையாக போய் உட்காந்துருக்கான் ரெண்டு பிள்ளையும் எனக்கு சரியில்லை பற்றாக்குறைக்கு மச்சி நான் ஒற்றும் எங்க கை வைக்கிறது எதை எடுக்கிறதுனே தெரியாது பெருங் கல்வனா இருக்கான் மைத்துனன் இவாழ நம்பி எனக்கு ஒன்னும் என் குடும்பத்திலே செய்ய முடியல ஆகையினாலே எனது மனம் அறிந்து எனக்கு அந்தரங்கமாக யாரேனும் இருப்பார்களேயானால் அவர்களிடம் இந்த உயர்ந்த பொருளை ஒப்படைத்துவிட்டு சில இடங்கள் சென்று வரவேண்டி உன்னை நம்பி வந்திருக்கின்றேனன் தரங்கமுள்ள தொண்டிங்கே நான் நரங்களை தொண்டரன்றிங்கே நான் அண்டி வந்தேன் இந்த நன்றி மறந்திடேன் அண்டி வந்தேன் இந்த நன்றி மறந்திடேன் இந்த ஓடு உமதடை கேலமாக வைத்திருக்க கொஞ்சம் ஜாகிரதையா வரட்சோம் கவலைப்படாது கேட்டாலே அலட்சியம் அர்த்தம் இல்லையோ அப்படி சொல்லப்படாது அப்படியா சுவாமி ஆச்சரியத்தோட கேளு அதுதானே அப்படின்னு என்ன அலட்சியம் பொன்னும் இதற்கு உவமையாக பொன்னும் இதற்கு உவமையாக பூதளம் தண்ணில் இதுபோல் கிடையாது அன்னமெடுத்து வாழாது அச்சே மாத்திரம் என்ன நினைச்சு அடிக்கடி வழியை கடைக்கு போய் அரிசி ஓட வாங்கிட்டு வர வேண்டாம் பா இது இந்த உன்னோடு உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் ஜாக்கிரதையா வச்சுருந்து திருவோட்ட அவர்கிட்ட கொடுத்தார் ரெண்டு கையு இது கிட்ட ஒரு குணம் பா அட்சய பாத்திரம் எதை கட்டாலும் கொடுக்கும் பொண்ணும் மணியும் இதுக்கு ஈடு இணையாகாது பூதளத்தில் இங்கே இது மாதிரி பார்க்கவே முடியாது அக்ஷய பாத்திரம் ஒன்றை நம்பி கொடுத்துருக்கேன் ஜாகிரதை அப்படின்னு திருவோட்டை கொடுத்துட்டு இதுகிட்ட ஒரு ஒரு குணம் உண்டு சிறந்த குணங்கள் எத்தனை இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன குணம் உண்டு ஆசை யாராவது இது மேலே வச்சானா அவனை அமைக்கப்படும் இது எவனாவது இதை அமுக்கணும்னு நினச்சானா அவனை இது அமைக்க ஆசை கொள்ளுபோவருக்கு இது லபியாது அது அம்பா திருவோட்டை பொட்டியில் வச்சார் இந்த பழைய காலத்தில் கட்டுப்புட்டின்னு பழைய போட்டிகள்லாம் இருக்குது அதில் வச்சார் தேடி பிடிச்சி ஒரு பெரிய போட்டு போட்டி திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் நாளும் பொழுதும் சதாசர்வ காலம் திருநீலகண்டத்தை ஜபித்த வண்ணம் திருவோட்டுக்கு பாதுகாப்பு அந்த போட்டிக்கு பக்கத்திலேயே படுத்துக்கிறது இந்த பொட்டிக்கு பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கிறது அடிக்கடி பொட்டியை தட்டி தட்டி பார்க்குற தடையை தடையை பார்க்குற திறந்து பார்க்க காரணம் என்னென்னார் அந்த பெட்டியை திறந்து அந்த சிவனடியார் கொடுத்த உயர் பொருளையை அடிக்கடி நோக்கினால் பற்று வந்து விடும் அடுத்த கொஞ்சம் உன்னிச்சு வெறுனா பார்த்தோன்னு பைத்தியம் பிடிச்சி நமக்கு ஆசை வந்து விடும் வேண்டாம் இந்த படவை ரொம்ப நல்லாயிருக்கு எங்கே வாங்கினேன் ரொம்ப நல்லாயிருக்கு நானும் அப்போலேருந்து பார்த்து நிற்கேன் மறுநாளே கிழிஞ்சு விடுவோம் இவா கண்ணுக்கு இருக்கிற ஒரு பெருமை இது அதனால் பற்று வந்து உற்று நோக்கி பார்த்தா ஆசை வந்துவிடும் அதனால் பெட்டியை திறந்து திருவோடை பார்க்கலை பல ஆண்டுகள் ஆச்சு வயோதிகம் வந்துடுத்து நடையல் தளர்வு ஆன போதியிலும் செல்ல மறுக்க மாட்டார் கோயிலுக்கு போகிறார் அடிக்கடி இந்த பெரியாரை நினைப்பறான் இந்த திருவோடு கொடுத்த பெரியவரை இன்னும் வரலையே நமக்கே தின வயசாகிடுச்சே இவர் எங்கே சிரமப்படுறாரோ என்னமோ தெரியலையே அவருடைய பொருளையே அவரை வாழ்ந்து ஏன்னா அடுத்தவன் பொருளை அவன் அனுமதி இல்லாமல் நாம் எடுத்து நமக்காக ஆக்கி கொண்டால் இக்கடனை தருவதற்கு ஒரு பிறப்பு வந்துவிடும் இதுதான் பயம் கடன்பட்டால் பிறப்பு கடங்கார பிள்ளைன்னு சொல்கிறோமே பிள்ளை ஏன் பிறந்தான்னு தெரியறது இல்லையா ஜென்மாந்திர கடன் ஏமாத்திட்டு வந்துட்டோம் வசூல் பண்ண வந்திருக்கான் இதுதான் கதை ஆகையினாலே இவர் என்னென்ன அடுத்தவர் பொருள் நாம் அமைத்து கொண்டால் ஜென்மா வரும் அவர் வாழ்ந்துவிட்டால் தேவையில்லையேன்னு கவலைப்படுறேன் ஏன் இவ்வளவு பெருமை நிறைஞ்சிருக்கிற ஓடு இந்த கழங்கிட்ட அன்றைக்கி அத்தனை வந்தது எங்கேயாவது பட்டுன்னு விழுந்து பொட்டுன்னு பிராணம் போயிருந்தால் தேவையில்லை ஏதாவது பேப்பரில் போடுவணும்னு பார்த்தா ஒன்றுமே இல்லையே இடையராது அவரையே சிந்தித்தார் அதனால் சிவபெருமான் வந்து விட்டார் பல ஆண்டுகள் ஆயிடுத்து சுவாமி வந்துட்டார் சுவாமிக்கு என்ன நாள் எண்ணி கேலண்டரை பார்த்து தேதி கிழிச்சா தெரிஞ்சுக்கணும் விரைந்து வந்தார் நீலகண்டர் வீட்டு வாசலில் வந்தார் அன்னைக்கு வந்தப்போ இப்படி இருந்தார் திருநீலகண்டர் இல்லம் இது தானு பதவிசாம் முள்ள கேட்டார் இன்னைக்கு வசூலுக்கு வந்திருக்கார் கம்முன்னு திருநீலகண்டா தட்டு தடுமாறி இந்த முதியவர் வெளியே வந்தார் சுவாமி வர வேணும் சுவாமி வர வேணும் தந்து சென்றோமே ஒரு திருவோடு மறக்கவில்லை ஐயா அதை இரவு பகல் பாதுகாத்து வரேன் சுவாமி உங்கள்கிட்ட எப்ப சேர்க்க போறோங்கிற கவலையிலேயே நான் இருந்துருக்கேன் அப்படின்னார் விரைந்து அதை எடுத்துட்டு வா உட்காருங்க உட்கார்ந்து ரெண்டு வார்த்தை பேசப்படாதா இல்ல இல்ல எனக்கு நேரம் தாழ்கின்றது காலம் தாழ்கின்றது நான் உடனே போகணும் ஆகையினாலே பாத்திரம் தர வேணும் தரவேணும் நான் தந்த பாத்திரம் தர நான் தந்த பாத்திரம் தரவே பாதிரம் தண்டால் உன்னை வாள்கியமூதுன்பேன் பாதிரம் தண்டால் உன்னை வாள்கியமூதுன்பேன் சேத்திரத்தில் இருப்பேன் திருநீலகண்டாயன் பாதிரம் நான் தண்ட பாதிரம் நீர்எந்தன் பாதிரம் தரவேணும் வாரில் இருப்பவர்கள் யாரும் இந்த பூமியில உனக்கு ஈடு இணைய ஆற சொல்ல முடியுமப்பா பாரில் இருப்பவர்கள் யாரும் வாழ உந்தன் பேரை சொல்லி பிழை பெண் நான் வாழ சீருடன் வாழ உந்தன் பேரை சொல்லி பிழை பெண் தரவே நான் தந்த பாத்திரம் நீ எந்தன் பாத்திரம் எவ்வளவு சொல்கிறார் பாருங்க இந்த பூமியிலே உனக்கு ஈடு என்ன கிடையாதுப்பா முதல்ல தந்து நில் என்றான் யார் சொன்னான்னு சொல்கிறார் சே கீழ தந்து நில் என்றான் எல்லாம் தான் வைத்து வாங்க வைப்பதிலும் சிறந்தபதின் அவன் அறியாமல் வாங்குவதில் சிறந்தவர் திருவோடு என்னைக்கு வைச்சாரோ அன்றைக்கி அவர் வாங்கிட்டு மறைந்து விட்டது திருவோடு அதனால தான் ஒரு விசேஷமாக கடைசியில் பதத்தை செயல் எல்லாம் தான் வைத்து வாங்கவில்லான் தந்து நில் என்றான் தந்துட்டு இங்கு தந்து என் பக்கத்தில் நீ நிற்க போற முதல்ல திருவோட்ட கொடு ஓடி உள்ளே சென்றார் இந்த வயசானதுல கூட ஒரு பரபரப்பு உள்ள ஓடுறார் பெட்டையை திறந்தார் பார்த்தார் திகீர்னு பொட்டியில் இருந்த திருவோடு காணமே பதைத்தார் விடுபூரா தேடுறார் சில பேருக்கு ஒரு பொருளை வச்சுட்டு வீட்டை தேடுவாள் அந்த பொருள் அங்கே தானே வச்சோம் அது அங்கே வைக்கக்கூடிய பொருள் தானே தெரியாது மூக்கு பொடிய மடியிலையே அந்த மட்டையை சொறிகிண்டு ஆம்பூரா தேடி வருவாள் மாமும் கூட்டு மாமியை பொடிமட்டை பார்த்தியாடி ஐயோ நான் போடுறது இல்லையேண்ணா அப்படிங்கப்பா சில இப்படி வீடு பூரா தேடு அங்கேயே பாரு அங்கேயே பாரு வெச்ச இடத்துலையே பாரு வெச்ச இடமே தெரியல தெரிஞ்சார்னா வச்ச இடத்துல பார்க்குறதுக்கு தேட விட்டார் ஓட விட்டார் நெகிழ விட்டார் துவிழ விட்டார் கண்ணீர் பெருக்க விட்டார் பாவம் அத்தனையும் அனுபவிச்சு ஓடி வந்து தொழைந்து குடைந்து திருவடியில் பணிந்து திருவோடு போலவே தருவோவே தயங்க வேண்டாம் சுவாமி எங்க போச்சு என் திருவோடு என்ன மெதுவா வந்து வஞ்சகம் பண்ணி கெஞ்சி கொஞ்சி எல்லாம் பாக்குற இந்த கழவன் திருவோடுதானே எவன் வந்து நினைச்சு அவ்வளவு அலட்சியமோ சுவாமி தாங்கள் நான் கட்டு போன வகை மட்டும்ப மட்டும் நான் திருவோடு போலவே இங்க வச்சுட்டு எங்கயாவது போய் நீ உட்கார்ந்து இருந்திருப்ப மரத்தடியில சுவாமி அப்படி சொல்லக்கூடாது காப்பும் கதவும் காத்திருந்தேன் நான் காப்பும் கதவும் காதிருந்தேன் களவு போன வகை உளபரிய எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது வகை மட்டும் நான் அறிய களவு போன வகை மட்டும் நான் அறிய விடுபரா வேடிக்கை காட்டதானே வந்திருக்காரு கொண்டாடா திருவாட்டை நான் இன்னைக்கு என் பேர்ல தப்புடா என்ன சொல்லணும் அது இவ்வளவு சிறந்த பெருமைகள் நிறைந்ததுன்னு உங்ககிட்ட சொன்னது இருக்கே அனுபவிக்கிறேன் இன்னைக்கு ஏதோ அமைக்க விட்டேன் எனக்கு இல்லையனு சொல்லி என்ன எவன் வந்து எனக்கு பங்கு வந்து பேச போறான்னு நினைச்சுட்டு இல்லையானு சொல்லிவிட்டேன்னார் சுவாமி இப்படி சொல்லக்கூடாது பழையவோடு புதிதொன்று தருகுவேன்னார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி செஞ்சு ரொம்ப ஆழப்படு படாமையினால புதுசா இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி நான் புடவை கட்டிக்கலாம் புதுசுன்னு பேர் அது ஏனால் எடுத்து உடுத்தாமையினாலே பழசு அதனாலே ரொம்ப பழையவோடு முன்பு செய்தது பழைய காலத்து மண்ணில் செஞ்சுது ஏன்னா மண்ணுக்கு இன்றைக்கி மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு இல்லையா அதனால அந்த மண்ணில் செஞ்சுது அப்படி புறபரணும் தொட்டாக உடையாது ஸ்ட்ராங்காக இருக்கும் புதிது ஆளப்படாமையினாலே அது தரேன் அப்படின்னார் மண்ணோடு இல்லைடா பொண்ணோடு கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் என்னோடு தான் என்னோடு வரணும் என்னோடு தான் என்னோடு வரணும்னார் ஆம்படியால் போய் கேளு உங்கள் வீட்டில் பொம்பளையை கூப்பிட்டு கேளு ஐயோ பாவம் அது ஒரு பரதேசி ஒன்றும் தெரியாது ஏமா நீ இதா திருவோடு சுவாமி நான் கண்டறியேன்னு விட்டாவோ அந்த அம்மாவும் இல்லைங்கிறா நீ இல்லைங்கிற என் வீட்டில் போனா என் பொண்டாட்டி எங்கேன்னு கேப்பா தப்புக்காரியை பண்ணி விட்டேன் அவ்வளோ நம்பாது கொண்டு வந்து உங்கள் வச்சேன் நானும் கண்டறியே நீ இவ கையை பிடிச்சிருந்து ஒரு நீரில் மூழ்கி நானும் காணவில்லை மனைவியின் அறியாள் என்று சொல்லி ஒரு ஸ்நானம் பண்ணி சத்தியம் அனுப்பிவிடுன்னார் அவ கையை பிடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணி சத்தியம் பண்ணிவிடு இல்லை புள்ளைய கூப்பிட்டு பண்ணேன் உன் பிள்ளைய கூப்பிடு உன் பிள்ளை கையை பிடிச்சிக்கோ என் மகன் அறிய நான் களவு செய்யலேன்னு சொல்லி ஸ்நானம் பண்ணுனார் சுவாமி எனக்கு பிள்ளை இல்லையேன்னார் வேண்டாம் இன்னையே சொல்லலேன்னார் கேட்கலையே நீங்கள் பிள்ளை இருக்கானா இப்போது புள்ள இல்லை அப்போ அப்போ நீ மனைவி கையை பிடிச்சுன்னு ஸ்நானம் பண்ண வேண்டியதான்னார் முடியாது சுவாமி இல்லைப்பா உண்மையில் நீ கழவு பண்ணலனா அந்த உண்மையை உலகரையை செய்ய நீ கையை பிடிச்சிட்டு ஸ்நானம் பண்ணணும் எனக்கு அப்பதான் அவன் ஒரேடியாக சொல்லிவிட்டார் திருநீலகண்டர் நீங்கேன்னு இல்லை பெரியவரே சில்லை அம்பல வாணனே வந்து சொன்னால் நான் அந்த அம்மா கையை பிடிக்க மாட்டேன் விட்டார் ரெண்டு அம்பலவானே வந்து அம்பலத்தில் நிற்கிறேன் என்னையே பார்த்து இவ்வளோ தைரியமாக பதில் சொல்கிறையே அப்போ நீங்கள் ரெண்டு பேர்ல தான் ஏதோ வசதி பண்ணி அதை அமைக்கிட்டேன்னு தெரியுது வாங்கோடான்னு ரெண்டு பேரும் எழுத்து திளைவாழ் அந்தணர்களுடைய அந்த சபைக்கு வந்துட்டாவா எதம் வேதம் ஓதுபவர்கள் வேத பிரானை வழிபடக்கூடியவர்கள் மகிழ்ச்சியிலே ஆனந்த கூத்தனுடைய அருகேயே நின்று அனுபவிக்கக்கூடியவர்கள் காலம் தவறாது இல்லையா கிருபா சமுத்திரம் சுமுகம் திருநேத்திரம் ஜட்டாதரம் பார்வதி வாமபாகம் சதா சிவம் ருத்ரம் அனந்த மூர்த்தி சிதம்பரே சவ்கிருதி பாவியாமின் நாங்கள்லாம் மனசுனாலே தியானம் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம் தியான பொருளான வஸ்துனுடைய பக்கத்துலேயே நின்றுட்டுருக்குறவா சத்தியம் தவறமாட்டா போய் சொல்ல மாட்டான் நியாயம் வழங்குவார்கள் அப்படின்னு நம்பி வந்து இந்த பெரியவர்களை நீங்களெலாம் கேளுங்கோ இந்த அநியாயம் அனுப்பிட்டாயும் என்னுடைய திருவோட்டை எடுத்துக்கிண்டு இல்லைன்னு உங்கிறான் அவா கேட்டா அவராக எடுத்துட்டாரா நீங்களாக கொடுத்தீலான்னு கேட்டார் எப்படி இருந்தா என்னையா கொடுத்தா என்ன மறுத்துனா என்னது எங்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே கேட்டேன் இன்றைக்கி இல்லேங்குறான் திருட்டு போச்சுங்கிறான் திருடெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு தெரில இந்த திருடனையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு என்னென்னமோ ஷாக்குப்போக்கல்லாம் சொல்கிறான் எனக்கு திருவோட்டுக்கு வழி பண்ணணும்னு சுவாமி போய் நின்று அரங்க திருநீலகண்டரே என்ன அவர் சொல்கிறதெல்லான் உண்மைதான்ட்டான் திருநோடு திருவோடு தந்தது உண்மை நான் பெற்றது உண்மை காத்து தருவேன் என்றது சொன்னது உண்மை திருநீலகண்ட இது ஒன்றிலும் பொய்யில்லை ஆனால் திருவோடு நான் காணாது நான் அறியாமல் மறைந்து விட்டதே அது எப்படியோ போயிடுச்சேன்னார் இதுவும் உண்மையினார் திருட்டு போச்சுன்னா அதையும் நம்பணும் இல்லையா இல்லை நம்புறதுக்கு இல்லை அவர் சொன்னார் எப்படியும் வேதியற்கு ஏற்கும்படி செய்வதாய் ஒப்புக்கொண்டாய் அல்லவா நீங்கள் சொல்கிறபடி காப்பாற்றி கொடுக்குறேன்னு சொன்னீங்க இன்னைக்கு கொடுக்க வேண்டியதுதானே பண்ணார் இல்லை ஏன்னார் அதை நன்னாக கடுங்க நான் என்ன சொன்னேன் சத்தியம் உன் புள்ளை கையை பிடிச்சேன்னு சத்தியம் புள்ளை இல்லையாமை இவனுக்கு வருஷம் கொடுத்துன்னு பண்ணியிருக்கான் ஒரு புள்ளை பழம் இல்லையா அடுத்தது பிள்ளை இல்லைனா போயிட்டு போகிறதுப்போ ஓ மனைவி கையை பிடிச்சுன்னு மூழ்கி இல்லையேன்னு சொல்லிவிடும் இப்போ கையை பிடிக்க மாட்டேங்கிறான் அது என்ன கதையன்னு கேளுங்கோன்னா அந்த கதை தான் இப்போ எல்லோரும் கேட்டுருக்கா ஏன் கையை பிடிக்க மாட்டேங்கிறான் கையை பற்றுவதில்லைன்னு சொல்கிறான் சொன்னார் பெரிய வரலாறு ஒரு ஆணை காக்க வேண்டி பெண் இனத்தை மனதாலும் தொடுவதில்லை அப்படி ஒரு திரு காத்து கொண்டிருக்கின்றோம்னா இந்த கதையை வெளிப்படுத்தணும்னு தான் சுவாமி வந்திருக்கான் சொன்னார் கனவில அவ கையை பிடிக்கிற மாதிரி சொப்பனம் கூட நாங்கள் காண மாட்டேங்கிறார் சில பேர் வாழ்க்கையில் இருந்துருவா ஏகாதசி மத்தியானம் பூரா பட்டினி கிடப்பா ராத்திரி சாப்பிட்ற மாதிரி சொப்பனம் காணுவா நன்றாக சாப்பிட்ட மாதிரி அது ஏகாதசி அதுபோ ராத்திரி சாப்பிட்ட மாதிரி ஒரு சொப்பன் வண்டி முடிம்பா ஏன்னா கனவில் நாளைக்கு துவாதசி துவாதசி நினைச்சி நைப்படுத்தினருக்காளா அது சொப்பனத்தில் ஏல போட்டு சாப்பிட்ற மாதிரி தெரிஞ்சுக்க ஏன்னா நினைவு கனவு அதனால் என்ன பண்ணாராம் அதனால் நம்ப முடியாதுன்னார் அப்போ நீங்கள் கைப்பிடிச்சு தான் சொல்லணும் ஸ்நான பண்ணி தான் இல்லைன்னு சொல்லணும்னு சொல்லி ஒரு உதவி செய்தார்கள் சிறந்ததான மூங்கில் இருக்க மூங்கில் உடையதான இரு முனையை இருவரும் பற்றி கொண்டு அதாவது அவள் கை பிடித்தது அக்னி சாட்சியாக எரி அக்னி சாட்சியாக ஹோமம் பண்ணி கைப்பிடிச்சிருக்கா பாணிகிரகணம் அக்னி முன்னர் சாட்சியாக இந்த வேணு என்றதான மூங்கிலில் அக்னி இருக்குது அக் ஒண்ணு கொறைந்தால் நெருப்பு பிடிச்சிருக்கும் தெரியாது சத்தம் போடுறார் போட்ட சத்தில எல்லாரா மாமி மாமாலாம் வாசல்ல வந்துட்டா என்னடி என்னடினா திருவோடாண்டி அவர் கொடுத்தா போரடி இவர் ஓடு தானமணி அந்த ஓடு என்ன பெரிய அதிசயமான அப்படி இல்லையாண்டி அந்த திடுவோடு என்னமோ மனசில் நினைச்சதெல்லாம் கொடுத்துருவான் எதை நினைச்சாலும் கொடுத்துட்டே இருக்கும் காசு பணம் புடவை நகை நட்டு எல்லாம் கொடுக்குமா அப்படியாடியே சிவனே எங்காத்துல கொண்டு வச்சிருக்கலாமே மாடி வீடு சேஃபா இருக்கும் ஜாக்கிரதையா எங்கள் இறைவன் அதை தேடிய வரான் அவன் லீல இது திருவிளையாட்டு இப்ப என்ன பண்ணா இரு ரெண்டு பேரும் இந்த மூங்கிலினுடைய கை பத்தியாடியே தெரிஞ்சு போச்சு இப்பதாண்டி தெரிகிறது அவர் ஏதோ பெரம்ப தூக்கின்னு ஓடுறார் யாத்துக்கு ஏதோ அந்த மாமி தப்பு பண்ணிவிட்டா போட்டுருக்கு இருவரும் இந்த மூங்கிலின் இருமுனை பிடித்தார் இந்த பக்கம் அந்த புனித கங்கை இந்த திருக்குளங்கள்லாம் தேவாலயங்களில் இருக்கக்கூடிய திருக்குளங்கள்லாம் கங்கை யமுனை சரஸ்வதி போன்ற புனித நதி அதனாலலாம் புஷ்கரணின்னு பேர் வச்சுருக்கேன் அதில் இறங்கி ஸ்நானம் ஒண்ணே இறங்கிவிட்டார் கையில் மூயில் பிடிச்சிட்டு வெண்ணை நோக்கினார் ஆனந்த நடேஷா அத்புத கூத்தா இது என்ன அநியாயம் உன் திருநாமத்தை ஆணை என்ற ஒரு செயலால் காத்து வந்த எங்களுக்கு இந்த கடும் சோதனை பெரிய சோதனை உலகத்தில் சத்தியத்தை காப்பாற்றுறதுலாம் இவ்வளோ விபத்து இருக்குது அதனால்தான் வாண்டாம் போங்கன்னு விட்டு விட்டோம் நம்மெல்லாம் இது இவ்வளோ பெரிய கதை கதையாக வந்துட்டு இருக்குது சத்தியமாவது கத்தி அதெல்லாம் அன்றைக்கி இருந்து சார் இன்றைக்கி ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இவ்வளவு சிரமம் இருக்கு இல்லையாதுல்ல ஆகினாலே புழுக்கூடும் இந்த மனித பிறவி இது உய்வதற்கு ஒரு வழி தேடினால் அதுவும் பிழைக்க முடியவில்லைன்னு பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணி நாங்கள் அந்த திருவோட்டை நினைக்கவில்லை களவு செய்யவில்லைன்னு ஜலத்தில் பக்குன்னு ஸ்நானம் பண்ணினான் ஸ்நானம் பண்ணின உடனே ஏன் ஜலத்தில் முழுகச் சொன்னார்னார் நீரில் ஒரு சத்தியம் இருக்கு ஜலத்தில் முழுகி சாதாரணமாக மூழ்கினா போயிடுறான் பிராணனை விடணுன்னே முழுகிறவன் எழுந்திருந்து வந்துடுறான் அவன் கருமாவாக அனுபவிக்கணுண்டான்னு வெளியில் தள்ளி விட்டுறது கருமா முடிஞ்சவன உள்ளே எழுத்துனுடுறது அதுவும் ஒரு நேயத்தையோடு இருக்குது நீர்த்தடங்களும் கூட ஆகையினாலே இந்த இந்த நீரில் மூழ்கி களவு செய்யவில்லைன்னு உண்மையை நிரூபணம் பண்ணு நீன்னார் என்னடா மூழ்கினா ரொம்ப நாழியாச்சா காணுமேன்னா தோ எழுந்திருந்துட்டாளேன்னாரா எப்படி முழுகியிழமை அடைந்தழுந்தார் தொண்டர் முழு இளமை அடைந்தழுந்தார் தொண்டியிலமை அடைந்தெழுந்தார் அடைந்து தம் மாதூடன் நடுத்து திகழும் மூங்கில தண்டிதலை பிடித்து முழுகியிலமை அடைந்தெழுந்தார் தேவரும் முனிவரும் பெருமழை போல மலர் மழை அப்படியே ஆகாசத்திலேந்து மின்னவர்களெல்லாம் கொண்டாடினார்கள் இளமையோடு எழுந்தார்களாம் முதுமை நீங்கி இளமையை பெற்றார்கள் இளமையை நீங்கினதோடு இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் கையப்பிடிச்சுட்டு இருக்காளாம் சுவாமி சொன்னார் இந்த இளமையும் இந்த இணைவும் என் அருகுக்காக கொடுத்தேன்டா இங்கே வாழ்றதுக்காக இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் எங்க பக்கத்திலே வந்து இருங்க இன்னைக்கு சிதம்பரக் கஷேரத்தில் திரு அந்த சிறப்புடைய ஸ்தலத்திலே அந்த இறைவனுக்கு பேர் இளமையாக்கினான்னு பேர் சிதம்பரம்னா எல்லாரும் இந்த தலத்தில் எத்தனை தெய்வங்கள் இருக்கு என்னென்ன வரலாற்றுனாலே இங்கே இருக்கிறார்கள்னு கதைகளை தெரிஞ்சுன்னு போனால் ரொம்ப நல்லது